ஸ்வீரராட்சியல் ஒம்போல் சீரகவி என்னன்னு சொன்ன வீரராகவர்க்குப் பூகழ் அருள்மிகு காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கிறார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவி அருளை ஸ்ரீ சூரிய சிதகம் தொடர உபன்யாசத்தின் உபதிதாரர்களான வைஷாரபதி திருமதி கே லட்சுமிபாய மேரவர்களே திருமதி அலமேல புருஷோத்தமர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களை அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் அங்கைஹி உதஸ்தோ ஹரிதிர் அபகதா அப்பகத்தி நிறுனூர் அவனி ஹடபவ் விதீபிரணா பிரேஸ்வே சவித்து அவத்தன் வோமவீதி வ சென்ற வாரத்தோடு அருணனை பற்றிய வர்ணனை முடிவுற்றது அதை போன வாரமே சொன்னேன் இந்த வாரத்திலிருந்து சூரியனுடைய ரதத்தை பற்றிய வர்ணனை தேரை பற்றிய வர்ணனை அந்த தேர் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அந்த தேரும் ஒரு தெய்வந்தான் அது அலட்சியம் பண்ணப்படாது என்று சொல்லி அந்த தேருடைய தெய்வீகத்தன்மையை எடுத்துக்காட்டுகிறார் இந்த முதல் ஸ்லோகத்திலே அவர் என்ன சொல்றார் அப்படின்னா சூரியனுடைய ரதமானது காலையிலே புறப்படும் குதிரைகள் கீழிலிருந்து மேல் புறப்படுகின்றன பின்னங்கால்களை ஊன்றி முன்னங்கால்களை தூக்கி தன் பருத்த மார்பு பிரதேசங்களாலே மேக கூட்டங்களை அப்படி புறப்படுகிறது அப்படி புறப்படுகிற போது இந்த அருணன் என்ன பண்றாபோ அவன் ஆளுக்குள்ளம் எடுப்புக்கு கீழே அவனுக்கு உறுப்புகள் இல்லை அதனால மேல் கிளம்பக்கூடிய குதிரைகளுடைய கடிவாளத்தை எட்டி அந்த மட்டத்துக்கு சமாளிக்க கஷ்டமாக இருக்கிறதுனாலே நிமிர்ந்து தன் தலையை பின்னோக்கி வளைத்து கடிவாளத்தை எழுத்து பிடித்து அந்த குதிரைகளை ஓட்டுகிறான் அந்த நேரத்தில் அவன் தலையை பின்னோக்கி வளைத்திருப்பதை பார்த்தா தலைகீழாக சூரியனுக்கு அவன் வணக்கம் தெரிவிக்கிற மாதிரி இருக்குதான் வணக்கம் தெரிவிக்கிற போது சாதாரணமாக முன்னோக்கி தானே வணங்குவாங்க இவன் உயரம் பற்றாததுனால குதிரைகளுடைய கடிவாளத்தை பிடிக்கிறதுக்குன்னு சொல்லி அவ அவற்றினுடைய தலைகள் மட்டும் அதிகமாக இருக்கிறதுனால நிமிர்ந்து தலையை பின்னோக்கி வளைத்து கடிவாளத்தை பிடிக்கிறது சூரியனை பின்னோக்கி வணங்குகிற போல் இருக்குது இப்படி ஒரு காட்சி உள்ள அந்த ரதம் சூரியனுடைய ரதமானது உங்களுக்கு சகல மேன்மைகளையும் செய்யட்டும் அப்படின்னு அந்த தேர்வு வந்து மேல் நோக்கி எழும்பும் காட்சியை இந்த முதல் ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார் அதாவது அதிகாலையிலே சூரியனுடைய ரதம் பிரயாணத்தை தொடங்குகிறது அந்த நேரத்தை பற்றிய ஸ்லோகம் இது இந்த ஸ்லோகம் வந்து கொஞ்சம் கரடு முருடா சொற்கோர்வை உள்ளது அதை அர்த்தம் பண்ணிக்கிறது இப்போ நீங்கள் கையில் வச்சிருக்கிற புஸ்தகத்தில் போட்டிருக்கிற அர்த்தத்தை வச்சு நீங்கள் அர்த்தம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதுவும் குறிப்பாக இந்த அருணன் பின்னோக்கி தலை வளைந்திருப்பது தலைகளாக பிரணாமம் பண்ணுவது போல இருக்கிறதுங்கிற பகுதியை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதை சொல் சொல்ல பிரித்து போடலை அது ரொம்ப கஷ்டமான ஒரு பகுதி பொறுமையாக தான் பார்க்கணும் அதான் பத்தொம்போதாவது நூற்றாண்டில் முதன் முதன் தாமஸ் ஆல்வோ அடிசன் கிராம் ஃபோன் ரெக்கார்டு செய்தப்போ அவர் என்ன ஆசைப்பட்டாராம் ஒரு சிறந்த உலக மேதையினுடைய குரலை தான் முத முதன்னு பதியணும்னு ஆசைப்பட்டார் அதுக்காக மேக்ஸ் மூலரை கூப்பிட்டு நீங்கள் பேசுங்கோ அப்படின்னா சரி நீ ரெக்கார்ட் பண்ணுன்னு சொல்லி இவர் பேசினார் பேசி முடிச்சுட்டு அதை பிளே பண்ணால் ஜனங்களுக்கு ஒன்றுமே விளங்கலை இவர் சொன்ன மாதிரியும் விளங்கலை பதிஞ்ச மாதிரியும் விளங்கலை ஒருவேளை தாமசால்வாடிசனுடைய கண்டுபிடிப்பு தப்போ கடவுடன் சத்தம் கேட்குதோ அப்படின்னு சொல்லி ஜனங்கள் சந்தேகப்பட்டாங்க அப்ப ஒரு மேக்ஸ்மலர் சொன்னாரா இது நிச்சயமா உங்க யாருக்குமே புரியாது ஏன்னா பேசினது சம்ஸ்கிருதம் உலகத்தினுடைய முதல் கிராம போன் ரெக்கார்டு இப்ப உருவாகிட்டு இருக்கு அந்த உலகத்தின் முதல் கிராம போன் ரெக்கார்டுல உலகத்தினுடைய முதல் பழமையான மொழி தான் பதியணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் இந்த உலகத்திலேயே மிக பழமையான மோஸ்ட் ஏன்சியன்ட் லாங்குவேஜ் வந்து சான்ஸ்கிரட் தான் அதுலையும் ரிக்வேதம் தான் ரொம்ப பழையது நான்கு வேதங்கள் மிகப்பழையன அவற்றில் ரிக்வேதம் மிகப்பழையது அந்த ரிக்வேதத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை சொன்னேன் இப்போது அப்படின்னு அந்த முதல் ஸ்லோகம் வந்து அக்னி மீளேன்னு ஆரம்பிக்கும் அதை வேணால் ஒரு தடவை காதலை வாங்கி அதை காதலை கேட்கறது மகா புண்ணியம்னு சொல்லுவாங்க அக்னிமேலே புரோகிதம் யக்ஞசிய தேவம் மிருத்விஜம் ஹோத்தாரம் ரத்ன தாத்தமம் இந்த ஸ்லோகத்தை தான் முத முதன்னு தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்ச ஃபஸ்ட்டு கிராம ஃபோன் ரெக்கார்டில் அது என்ட்ரு பண்ணது இன்றைக்கும் பிரிட்டிஷ் மியூசியத்தில் அது இருக்குது நீங்கள் போய் கேட்டீங்கன்னா ப்ளே பண்ணி காட்டுவான் அவர் இந்த சம்ஸ்கிருதத்தை தான் தேர்ந்தெடுத்தார் காரணம் என்ன அது எவ்வளவுக்கு கஷ்டமோ அவ்வளவுக்கு பயனுள்ள ஒரு மொழி அதை பேசுவதாலும் கேட்பதாலும் படிப்பதாலும் புரிந்து கொள்வதாலும் நாம் விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம் என்பதனால எப்போவுமே நல்ல பொருள் வந்து ஈஸியாக கிடைக்காது ஒரு பலாச்சொல்லையினுடைய இனிப்பை ரசிக்கணும்னா அந்த மேல் தோலை உரித்து கையில் நல்லெண்ணெய் தடவி அந்த வாரம்லாம் எடுத்து புல்லு புள்ள இருக்கிற தேவையில்லாத டிஷ்யூவை நீக்கி கொட்டையை தூக்கி போட்டுட்டு அப்படி சாப்பிட்டா தான் அந்த ருசி தெரியும் அரிய பொருள்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் ஸ்லோகம் கஷ்டமாக இருக்குதுன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க பீனு உரஹா பீனை பிளஸ் உரஹா இந்த ரெண்டு சொல் சேர்ந்தது சீனை அப்படின்னா ஃப்ளஷி அண்ட் பிளம்பி அதாவது சதைப்பற்றுள்ள பெருமான உரக குதிரைகளுக்கு லட்சணமாக ராஜ என்ன சொல்லி குதிரைகளுடைய அந்த மார்பு பகுதி அதாவது கழுத்துக்கு கீழே இருக்கிற அந்த பகுதி விசாலமாகவும் சதைப்பற்றுள்ளதாகவும் இருக்க வேண்டும் அது நல்ல லட்சணம் மனிதர்களுக்கு லட்சணம் இருக்கிற மாதிரி குதிரைகளுக்கு அது லட்சணம் சூரிய பகவானுடைய அந்த குதிரைகள் மார்பு பகுதியெல்லாம் தசைப்பற்றுள்ளதாக இருந்தான் பீனோ ரஹா அப்படின்னு ஏன் மார்பை வர்ணிக்கிறார் அப்படின்னு எல்லா உயிர்களுக்குமே மார்பு தான் முக்கியம் மனிதர்களுக்கும் மார்பு தான் முக்கியமாக சொல்றாங்க மார்புக்கு தான் யுத்தத்துக்கு போகிற போது கவசம் போட்டுக்கொள்கிறார்கள் முகத்துக்கு கூட இல்லை ஹுதயம் அங்கேதான் இருக்குது பக்தி மார்பிலே தான் முகழ்க்கிறது திருமணி ஆழ்வாருக்கு எம்பெருமான் மார்பிலே தான் காட்சி கொடுத்தார் அனுமாருக்கு ராமர் அவர் மார்புலதான் காட்சி கொடுத்தார் மார்பு தான் பக்தியின் இருப்பிடம் பகவானுடைய இருப்பிடம் என்பதாலே ஆயர்களுடைய சேரியில ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு ஆய்பெண் சாப்பாட்டு வேலையிலே தன் மகன் ரெங்கனை கூப்பிட்டாளான் டே ரெங்கா எங்க இருக்க வாடா அப்படின்னு ரொம்ப நேரம் கூவியும் அவன் வரவில்லை எங்கதான் போய் தொலைஞ்சானும் தெரியலையே பசி நேரம் ஆச்சா அவன் சாப்பிடணுமே அப்படின்னு கவலைப்பட்டு கூப்பிட்டு போது மரத்தின் மறைவிலிருந்து ரங்கன் ஓடி வந்தான் எதுக்குமா கூப்பிட்டேன் அப்படின்னு உனக்காக தயிர் சாதம் செஞ்சு வச்சிருக்கடா சாப்பிட்டு போடா அப்படின்னு ஊட்டி விட்டாள் வாங்கி கொண்டான் அவன் போனோடனே பாத்திரத்தை கழுவுறா கொஞ்ச நேரத்தில் ரங்கன் மறுபடி வந்தான் ஏன்மா எனக்கு வச்சுருந்த தயிர் சாதத்தை எனக்கு கொடுக்காமல் கழுவுறிய பாத்திரத்தெல்லாம் யாருக்கு கொடுத்தேன் அப்படின்னு அட பாவி இன்னும் தயிர் சாதம் என்னன்னா கேள்விடா அதுக்கு ஏண்டா சாப்பிடலைன்னு போய் சொல்கிறேன் இப்போ ஊட்டி விட்டேன் வாய் வாயை வாங்கி முழுகடியடா அப்படின்னு அம்மா சத்தியமாக சொல்கிறோமா நான் இப்போ தான் வரேன் எங்கே விளையாடிட்டு வரேன் தயிர் சாதம் நிச்சயமாக நீ கொடுக்க முல்லையனா வாங்குவோம் இல்லைனா அப்போ அவள் சொன்னாளா நாம் மாடு மேய்க்கிற இடையர்களாக இருக்கலாம் கல்வி கற்காத மூடர்களாயிருக்கலாம் நாம் ஆயர்களே தவிர வாயர்களாக கூடாது பொய் சொல்ல வாய்க்கு போஜனம் சொல்லி அவன் அடிக்கிறதுக்கு மற்றதெல்லாம் அடிக்கிறதுக்கு வாங்குறானா எனக்கு மகன் எப்படி பிறந்திருக்கிறானா அப்படின்னு அப்போது அந்த ரங்கனுடைய மார்பிலே திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் பொன்சிரி போடு காட்சி அளித்தான் அவன் வாயெல்லாம் தயிர் சோறு அப்பதான் அவளுக்கு புரிஞ்சு போச்சு இதுக்கு முதல்ல நான் சோறு ஊட்டின போது வந்து வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு இப்ப ஒரு கல்வியறிவு இல்லாத இந்த ஆய்பெண்ணுக்கு அவன் நேர்ல வந்து சாதம் வாங்கிக்கிறதுக்கு என்னடா ரகசியம் அப்படின்னா தன் மகன் என்ன குறும்பு செய்தாலும் பொறுத்து கொள்ளலாம் பொய் சொல்றதை மட்டும் பொறுத்து கொள்ள கூடாது என்று கோபிக்கக்கூடிய அளவு சத்தியத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய குடும்பம் அது அதனாலதான் தெய்வம் நடமாடியது அப்படின்னு ஒரு துணுக்கு படித்தேன் இந்த மார்பு என்பது முக்கியமான பகுதி குதிரையினுடைய மார்பு பகுதியை பிரதானமாக சொன்ன தள்ளப்பட்ட விசிறி அடிக்கப்பட்ட மார்பினாலே விசிறியடிக்கப்பட்ட அப்ரைகி மேகங்கள் வானத்தில் தானே ரதம் போகுது ரதம் வானத்தில் போறபோது ரதத்தை இழுக்கக்கூடிய குதிரைகளுடைய மார்பு பிரதேசமானது எதிர்த்து வரக்கூடிய மேகங்களை சிதறடிக்கிறது அப்போ குதிரையினுடைய பருத்த மார்பு பிரதேசங்களாலே சிதறடிக்கப்பட்ட மேகங்களாலே அங்க வானம் விளங்குகிறான் பிரேரித்த அப்ரஹி அப்ரம்ன மேகம் போன வாரம் சுதர்சன சதீரத்தில் இந்த வார்த்தை வந்திருக்கு அப்ரஹான மேகம் சதம குரபுட அக்ரஸ்திஹி சரமை அப்படின்னா பின்பக்கம் கடைசி சாதாரணமா சரமங்கிறது கடைசி குதிரைக்கு முன்னங்கால் பின்னங்கால் கடைசி தான் இருக்குது புற்றினாலும் குழம்பு தான் பின்னங்கால்களை உன்றி குழம்பினுடைய முன் பிரதேசத்தினாலே ஆகாசத்திலே தூக்கி நின்று கொண்டிருக்கிற அக்ர சிதைகி அக்ரன முன்பக்கம் சிதைகி நின்று கொண்டிருக்கிற குதிரை வந்து பின்னங்கால்களை ஊன்றி முன்னங்கால் குழம்புகளை அப்படி தூக்கி நிற்க தான் சர்க்கஸில் காட்டுறான்ல யானைய வந்து ரெண்டு காலை நிற்க வைப்பான் ரெண்டு காலை தூக்கி நிறுத்தும் அது மாதிரி இந்த குதிரைகள் மேல் பாய்கின்றன எனவே உதய ஆச்சலத்திலே பின்னங்கால்களை தரையிலே ஊன்றி முன்னங்கால்கள் இரண்டையும் தூக்கி நிறுத்துகின்றன எப்போவுமே நார்மலாக பகவானுடைய படைப்பிலை என்ன நடக்குதோ அதை மட்டும் செய்து காட்டுற பிராணிகளுக்கோ மனிதர்களுக்கோ மதிப்பு இல்லை அபூர்வமாக விசேஷமாக செஞ்சால் தான் மதிப்பு அதுக்கு பேர் தான் சர்க்கஸ்ஸு இப்போ நீங்கள் வலது கையில் எழுதுனீங்கன்னா அது ஒன்றும் சர்க்கஸ் இல்லை எல்லோரும் எழுதி காட்டிடுவாங்க அமெரிக்க ஜனாதிபதி ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ஜேம்ஸ் ஏ கார்ஃபீல்டுன்னு அவர் ஏக காலத்தில் இடது கையில் வந்து லத்தீனும் வலது கையில் கிரேக்கமும் ஒரே சமயத்தில் எழுதுவாங்க சைமல் ரேனிசார் இரண்டு பேர் மொழிகள் நீங்கள் வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க இந்த கையில் ஒரு பேனா எடுத்துக்கோங்க இந்த கையில் ஒரு பேனா எடுத்துக்கோங்க நீங்கள் கிரேக்கன்ல தீர்லாம் விதம் வேண்டாம் இந்த கையில் இங்கிலீஷில் உங்கள் பேர் எழுதுங்க இந்த கையில் தமிழில் உங்கள் பேர் எழுதுங்க ரெண்டும் ஒரே சமயத்தில் நடக்கணும் அது என்ன அலங்காலமாக வருதுன்னு பாருங்கள் நமக்கு ரெண்டு கையுமே வேலை செய்யாதப்ப இப்போ இந்த குதிரைகள் ஆகாச வீதியிலே உதயகிரியிலே பின்னங்கால்கள் இரண்டு நாளை ஊன்றிக்கொண்டு முன்னங்கால்களை தூக்கி கொண்டு அதே வேகத்திலே அந்த ரதத்தை இழுக்கிற நம்ம அந்த காட்சி கண்கொள்ளா காட்சி ஆயிருக்குது அப்படிங்குற புட அக்ரஸ்திதை பிராத்தர் அத்ரவ் பிராத்தகனா உதயம் சாதாரணமா காலை இங்கே உதயம் அத்ரினா மலை பிராத்தர் அப்படின்னா உதயகிரி சூரியன் உதிக்கக்கூடிய மலைக்கு உதயகிரினு பேரு அந்த அத்ரவ் அப்படிங்கிறதும் ஆதிங்கிற வார்த்தையும் ரெண்டும் சேர்ந்து அத்ராவாதி அப்படின்னு வந்திருக்காங்க கூட்டு எடுத்தா வந்திருக்க பிராத்தர் அத்ரவ் உதயாச்சலத்திலே கவிஞன் எப்படி வர்ணிக்கிறான் சூரியனுடைய ரதம் கிழக்க இருக்கக்கூடிய ஒரு உதயகிரி என்ற மலையிலிருந்து புறப்படுகிறது அந்த மலையில பெறப்படும் போது ஆஞ்சநேயர் வந்து மகேந்திர பருவத்தை உதச்சி புறப்பட்ட மாதிரி இந்த குதிரைகள் பின்னங்கால்களாலே உதைத்து மேலே கிளம்புகின்றன அப்படின்னு ஒரு கவித்துவமான ஒரு வர்ணனை காட்சி சொல்றாருங்க பிராத்தர் அத்ரவ் ஆதீர்கி இந்த குதிரைக்கு உடம்பு எப்படி இருக்குது நான் அடுத்த ராஜ லட்சணம் சொல்ற நீளமான உடல் உள்ளவையா இருக்கிறது குதிரை வந்து நீளமாக இருக்கணும் எவ்வளவுக்கு நீளமோ அது ராஜ லட்சணம் நாய்களில் கூட நீளமான உடம்பு உள்ளதுக்கு விலை ஜாஸ்தி டாக்ஷவுண்டு சொல்லி ஒரு நாய் இருக்கு அந்த டாக்ஷன் நாய்க்கு ரொம்ப விலை ஜாஸ்தி ஒரு ஒரு ஜோடி நாய்க்கூட்டி டாக்ஷவுண்ட் வந்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்லாம் விலை போகுது மேல்நாட்டில் நம்ம நாட்டு நாய் குப்பை நாய் இருக்கு சுரிநாய் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குள்ளமானதா இருக்கும் இந்த டாக்ஷன் பாருங்க நீளமான முதுகு குதிரைகள் முன்னங்காலுக்கும் பின்னங்காலுக்கும் இடம் எப்படி நீளமான ரயில் வேண்டி மாதிரி இருக்கணும் அப்படிப்பட்ட குதிரைகளை ராஜகுதிரைகள் சொல்வார்கள் இந்த குதிரைகளுக்கு அந்த மாதிரி லட்சணம் அமைந்திருக்குது அதான் ஆதீர்கி அங்கம்னா உறுப்பு உடம்பு அதாவது நீளமான உடம்பு உள்ளவைகள் நீளமான உடம்புள்ளவர்களுக்கு வளர்ச்சி அதிகம் இப்போ பாம்பு வந்து தன் சட்டையே வருஷம் ஒரு ரெண்டு தடவை உரிச்சுக்கிட்டே இருக்கும் முதலையும் அந்த ரெப்டேரியான்னு சொல்லுவாங்களே அந்த ஃபேமிலியை சேர்ந்த விலங்குகளுக்கெல்லாம் பலம் ஜாஸ்தியாக முதலையும் வயிற்றுக்குள்ளே சுரக்கக்கூடிய ஜீரண நீர் இருக்க ஹைட்ரோகுளாரிக் ஆசிட் அது வந்து ஆறு ஆணி இருக்க ஆணியை ஒன்றும் இல்லாமல் அவ்வளவு ஸ்ட்ராங்கான அமிலம் அது வயிற்றுரை சுரக்குது அதே மாதிரி பாம்பினுடைய முட்டை இருக்குது பாருங்கள் அந்த முட்டையாக வந்து பாம்பின் வயிற்ற விட்டு வெளியே வந்த பிறகும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் இப்போ கோழி முட்டையெல்லாம் கோழிக்குள்ளே வயிற்றுக்குள்ளே இருக்கற வரைக்கும் தான் வளர்ச்சி வெளியே வந்துட்டால் வளர்ச்சி இல்லை பாம்பு முட்டைக்கு என்ன இலக்கணம்னா வயிற்ற விட்டு முட்டை வந்த பிறகு திங்கக்கிழமையை விட செவ்வாய்க்கிழமை பெருசாக இருக்கும் செவ்வாய்க்கிழமைய விட புதக்கிழமை பெருசாக இருக்கும் அப்படி பெருசாகிட்டே போகும் இந்த நீண்ட சரீரம் உள்ளவற்றுக்கு அப்படி ஒரு பலம் சொல்லப்பட்டிருக்கு இங்கே நீண்ட சரீரமுள்ள குதிரை அந்த குதிரைகளாலே உதஸ்தோ உதஸ்தோன்னா மேல் நோக்கி வானத்தை நோக்கி ஊத்துனா மேல் ஸ்டகா என்றால் நினைக்கிறது மேல் நோக்கி புறப்படுகிறது ஹரிபிகி ஹரினா குதிரை ஹரிங்கிற வார்த்தைக்கு பெருமாள்னு அர்த்தம் உண்டு குரங்குன்னு அர்த்தம் உண்டு குதிரைன்னு அர்த்தம் உண்டு இந்த இடத்துல குதிரை குறைக்கும் ஹரிபிகி அந்த குதிரைகளாலே இந்த குதிரைகள் வந்து ஹைக்ரிவம்சம் அதாவது கல்விக்குரியவை இந்த குதிரையின் ஜாடையில் இருக்கிற கழுதையினுடைய பாலுக்கு ரொம்ப விசேஷமான குணம் இருக்குதான் சமீபத்தில் ஐதராபாத் ஆயுர்வேதிக்கு கவர்மெண்ட் காலேஜில் அவர் அறிக்கை விட்டுருக்குறாங்க கழுதை பால் குழந்தைகளுக்கு மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் குழந்தைக்கு கழுதை பால் கொடுப்பாங்க அந்த மாதிரி கழுத பால் கொடுக்குற போது இந்த டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கேள்வி பண்ணுவாங்க இந்தியர்களுக்கு அறிவு கேடுகவே கிடக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு கழுதை பால் கொடுக்கறதுக்கு எங்கெங்கேயோ அலைஞ்சி போய் எங்கள் பாட்டி கொண்டு தான் சொல்லுவாங்க நான் வந்து கழுதை பால் குடிச்சி தான் யாரையும் சொல்லிக்கிறது இல்லை ஆனால் சமீப காலமாக இப்படி விஞ்ஞான அறிக்கையெல்லாம் வந்த பிறகு கொஞ்சம் போல்டாக சொல்லிக்கிறது நானும் கழுதை பால் குடித்தவன்தான் அப்படின்னு கழுதைப்பாலுக்கு உடலை வலுப்படுத்தக்கூடிய குணம் இருக்குது ஆயுர்வேத ஏடுகளில் சொல்லப்பட்டிருக்கு ஆயுர்வேத ஏடுகளில் இந்த கழுதைகளுடைய பால் பல லேசியங்களில் சிசுக்களுக்கு சேர்த்து கொடுக்கணும் நல்லதுன்னு சொல்லியிருக்குது இதை முதல்ல பார்த்த இந்த ஆய்வாளர்கள் அது கழுதையாக இருக்காது வேற ஏதோ ஒரு பிராணியாக இருக்கும் கழுதையுடைய பால் யாராவது கொடுப்பாங்களான்னு சொல்லி ரொம்ப நாள் அந்த நியூஸை வெளிவிடாமலே இருந்தாங்களா பிறகு பல வயதில் பெரிய இமயமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய முனிவர்களை கேட்டபோது அது கழுத தாங்கியா தான் அது அந்த ஸ்லோகம் கழுத தான் சொல்லுது குழந்தையுடைய கழுத நல்லது என்று அவர்கள் சொன்ன பிறகு இப்போ ஹைதராபாத் ஆயுர்வேதிக்க காலேஜ் வந்து அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கு இந்த குதிரையானது கல்வி அம்சமானது சரஸ்வதி அம்சம் அந்த ஹயகிரீவனுடைய அம்சமாகிய அந்த குதிரைகளாலே ஹரிபிகி அபகத ஆசங்க நிசப்த சக்கரகா இதுக்கு முக்கிய அர்த்தம் அழுத்தம் எங்க இருக்கிறாங்கன்னா சக்கரஹா அதாவது சூரியனுடைய தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் ரெண்டு சக்கரம் இல்லை நாலு சக்கரம் இல்லை மூணு சக்கரம் இல்லை உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு சக்கரம் தான் எங்கேயாவது சூரியனுடைய தேருக்கு ரெண்டு சக்கரம் இருக்கிற மாதிரி படம் வரைஞ்சிருந்தாங்கன்னா அது தவறாக வரையப்பட்ட படம் ஒரே ஒரு சக்கரம் தான் இருக்கணும் ஏன்னா அந்த படம் வரைகிறவங்க பல பேருக்கு விவரம் தெரியறதில்லை அதே மாதிரி ஏழு குதிரை தான் இருக்கணும் சிலது அஞ்சு குதிரை வரைஞ்சிருப்பாங்க அதுவும் தப்பு அதே போல் அந்த சூரியனுடைய தேரை ஓட்டுறானே அவனுக்கு இடுப்புக்கு கீழே கால் இருக்கிறதா வரைஞ்சால் அதுவும் தப்பு அதெல்லாம் விவரம் தெரியாதவங்க செய்யறது ரவிமான் ஒரு ஓவியார் அவர் வரைஞ்சா எல்லாம் கச்சிதமா இருக்கும் அது எப்படிப்பட்ட சக்கரம்டான நிசப்த சக்கரஹா ஓசை எழுப்பாத சக்கரம் அது என்ன ஓசை எழுப்பாத சக்கரம் ஏன் ஓசை எழுப்பல அப்படின்னு கேட்டா காரணம் உராய்வு இல்லாததாலே எந்த விதமான அவசியம் இல்லை இல்லை இப்ப தார் ரோட்டில் ஓடுனா கடக்கடை சத்தம் கேட்கும் சிமெண்ட் தரையில் ஓடுனா சத்தம் கேட்கும் அந்த இடத்துல சக்கரத்துக்கு எங்கே இருக்கு உராய்வு ரோட்டில் போகலை வெறும் காத்துல தானே பறக்குது அடுத்தாப்பில் அதனுடைய அச்சு இருசெல்லாம் வந்து நம்ம கிரீஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை அது ரொம்ப தெய்வீகமான ஒரு அமைப்பு உள்ளது தேய்மானம் இருசும் அச்சும் உள்ளது அந்த சக்கரம் வந்து எதோடையும் மோதாத ஒரு காரணத்தினாலே ஃப்ரீயாக போகுது இப்போ வந்து இந்த வாழை நடும்போது சொல்லுவாங்க ஒரு வண்டி ஒரு வாழை மரத்துக்கு இன்னொரு வாழை மரத்துக்கு இடையில ஃப்ரீயாக இடிக்காமல் போகணுமா அந்த மாதிரி நடணும் அப்போ வாழைகள் நல்லா கொலை தள்ளும் அதே போல் தென்னைமரம் நடுவதாக இருந்தால் தேர் நுழையலாமா ஒரு தென்னை இன்னொரு தென்னைமரத்துக்கும் இடையில அவ்வளவு கேப் விட்டு நீங்கள் உராய்வு இல்லாமல் வச்சால்தான் உங்களுக்கு தென்னங்காய் கிடைக்கும் ஒரு பாட்டு அந்த காலத்தில் சித்தர் உண்டு நண்டு நுழைவது போல் நெல் நாற்று நடுகை நெல் நாற்று நடும்போது ஒரு நெல் நாற்றுக்கும் இன்னொரு நாற்றுக்கும் இடையே ஒரு நண்டு நுழைகிற அளவு இடம் இருந்தால் போதும் காலை நுழைவது போல் கரும்பு நடுகள் கரும்பு நடும்போது ஒரு கரும்புக்கு இன்னொரு கரும்புக்கும் இடையில ஒரு காலமாடு நுழையிற அளவு இடம் விடணும் வண்டி நுழைவது போல் வாளை நடுகள் வாழை மரம் நடும்போது ஒரு வாழைக்கு இடையில ஒரு வண்டி நுழையுழைவது போல் பழைய காலத்து பாட்டு மரத்துக்கு இடையில அதாவது அந்த காலத்துல எல்லாருக்கும் தேர்னா என்னன்னு தெரியும் அடிக்கணக்கு தெரியாது இந்த காலத்துல நமக்கு தேர்னாவே என்னன்னு தெரியாது அதுவும் ஊருக்கு ஊரு தேர்வு வித்தியாசப்படுதா தேருக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டு மெஷர்மெண்ட் இல்லை அது போல இங்கே இந்த சூரியடைய வண்டி சக்கரம் எதோடையும் மோதலை இப்போ டிராஃபிக்கான நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காரு போகிற போது ஒரு ஸ்கூட்ரு அதில் உராய்ஞ்சிட்டு போகுது பெரும்பாலான காருகளில் பார்த்தீங்கன்னா சைடில் பெயிண்ட் போயிருக்கும் ஏன்னா டிராஃபிக் சமயத்தில் இந்த டிவி சுட்டி மோட்டர் பைக்கு ஆட்டோக்கிட்டெல்லாம் உரசி அந்த பெயிண்டை காலி பண்ணி விட்டுருப்பாங்க எந்த விதமான உராய்வும் இல்லாத காரணத்தினால நிசப்தமாய் ஓடக்கூடிய சக்கரமுங்க அப்பகத்தான இல்லாதன்னு அர்த்தம் ஆசங்க அப்படின்னா சாதாரணமாக ஆசங்கை அப்படின்னா அருகே வருதல் அர்த்தம் இந்த இடத்துல உராயும் பொருள் அருகே உராயும் பொருள் இல்லாமையினால் அபகத்தன இல்லாமையினால் ஆசங்க அப்படின்னா உராயும் பொருள் அரு இல்லாமையினால் நிஷப்த சக்கரக எந்த விதமான சப்தமும் எழுப்பாமல் ஓடக்கூடிய சக்கரம் உள்ள அரதம் இதுவே ஒரு பெரிய விஷயங்க நீங்கள் ஒரு வண்டியில் போகிறபோது இப்போ பஸ்ஸை எடுத்துக்கோங்க லாஸ்ட்டு சீட்டில் தான் இடம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க அது என்னமா தூக்கி போடுது டக்கா டக்கா டக்கான்னு தூக்கி போட்டு ஹெர்னியா இல்லாதவங்களுக்கு ஹெர்னியா வந்துடும் ஹெர்னியா இருக்கிறவங்களுக்குலாம் பெல்ட் பிச்சுக்கும் அந்த மாதிரி அவ்வளவு தூக்கி போடும் யாருமே அந்த மாதிரி பிரயாணத்தை விரும்புறதில்லை பிரயாணங்கிறது வானத்துல விமானம் பறக்குற மாதிரி சுமூகமா போனாதான் யாருக்கும் இஷ்டமா இருக்கும் சூரியனுடைய ரதம் அப்படி போகுதான் சக்கரம் இருக்கே தவிர அது அந்தரத்திலே செல்வதனால் அந்த தேர் அழுங்கல் குலுங்கள் இல்லாமல் சமதளத்திலே நிற்கிறதா ஓடுகிறதா என்று தெரிந்து கொள்ள முடியாதபடி ரொம்ப சுமூகமா சுமூத்தா போகுது அப்படிங்கிற அந்த பிரயாணம் எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் அதான் சொல்ற அபகத ஆசங்க நிஷப்த சக்கரஹா இது அந்த சக்கரத்தினுடைய விசேஷம் இதுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டுங்க சூரியனுடைய தேரின் சக்கரம் என்பது ஆறு பருவங்களை குறிக்கும் ஆறு ஆறங்கள் உள்ளது பனிரெண்டு மாதங்கள் குறிக்குமா அது காலம் செல்வது யாருக்காவது புரியுதா காலம் செல்வதே புரியறதில்லை எப்படி போகுதுன்னே தெரியல நம்ம வந்து இப்பதான் திங்கக்கிழமை வந்த மாதிரி இருக்குது அதுக்குள்ள வந்து புதன் கிழமை இந்த வயசானவங்களை கேளுங்க என்னங்க இது நேற்று என் பழைய ஆல்பத்தை எடுத்து பார்த்தேன் கல்யாண ஆல்பத்தை முந்தா நேத்தான் என்ன கல்யாணம் மாதிரி இருக்குது பார்த்தா அதுக்குள்ள மண்டல எனக்கு முடிய காணா என் மகனு போச்சுங்க இதெல்லாம் எப்படி தான் நடக்குது ஏன்னா மாயாஜாலமாக மந்திர தந்திரமா இவ்வளவு வேகமாக வந்து காலம் எப்படி சொல்லுறதுன்னு தெரியலையே அப்படின்னு காலத்தினுடைய போக்கு யாருக்குமே தெரிகிறது இல்லை ஒரு இரவு வருவதும் ஒரு பகல் போவதும் நமக்கு ஒலி எழுப்பி கொண்டா இதோ ராத்திரி வந்துட்டேன் அப்படின்னு சத்துதா இல்லை இதோ பகல் வந்துட்டேன் அப்படின்னு சத்தம் போடுதா நாள்கள் ஓடுவதும் மாதங்கள் நகர்வதும் ஆண்டுகள் உருள்வதும் நமக்கு தெரிவதில்லை அதை தான் சொல்றார் நிசப்த சக்கரஹா சூரியனுடைய ரதத்தின் சக்கரமானது ஆறு பருவங்களையும் பன்னிரெண்டு மாதங்களையும் குறிக்குமாதலால் காலமானது நகர்வது மனிதர்களுக்கு மட்டுமல்ல யாருக்குமே தெரியாததாக இருக்கிறது ஒரு சனப்பொழுதலை எல்லாம் போயிடும் அதனால இந்த முனிவர்கள் எல்லாம் தவத்துல அமர்ந்து திடீர்னு கண்ணு முடிச்சு பார்ப்பாங்க பார்த்தா ஆயிரம் வருஷம் ஓடி ஒரு கிருதயம் போயிருக்கும் ஒரு கலியுகம் போயிருக்கும் தன் மறந்து தியானத்துல இருப்பாங்க அதே மாதிரிதான் தேவலோகத்திலே மொத முதல் தேவ சரீரத்தை பெறுகிறவர்கள் காலையில தான் தேவலோகத்துக்குள்ள கால் வச்ச மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா எமன் சொல்லுவான் உனக்கு புண்ணியம் தீந்து போச்சு நீ தேவலோகத்தை விட்டு கீழே போயிருப்பா பூமிக்குன்னு அவ்வளவுதானா எனக்கு ஆயிரம் வருஷம் இருக்கிறதாக சொன்னாங்களே ஆமா ஆயிரம் வருஷம் இருந்தது ஆயிரம் வருஷம் ஓடிடுச்சு அப்படிமாங்க காலம் போகிறது யாருக்குமே தெரியறது இல்லை அதனாலதான் காலச்சக்கரம் என்பது நிசப்தமான சக்கரம் அது போவது தெரியாது நகர்வது தெரியாது நாம தான் சுதாரிப்பா இருக்கணும் ஐயோ நாள் போச்சே நாள் போச்சே பகல் போகுதே ராத்திரி போகுதே மாசம் போகுதே வருஷம் போகுதே எச்சரிக்கையா இருக்கணும் வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பெரியவர்கள் சொல்லுவார்கள் அதான் அபகத ஆசங்க நிசப்த சக்கரஹு மூர்தா அவனதி அடபவத் விப்ரதீப பிரணாமக ரொம்ப கூட்டுச்சொல் சேர்ந்த நான் அதுக்கு தான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நிதானமாக உடச்சு உடச்சு சொல்கிறேன் அப்படியே அந்த கூட்டுச்சொல் அப்படியே வாசித்தா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உத்தான உத்தான அப்படின்னு சொன்னால் மேல் எழும்பிய மேல் நோக்கிய கும்பகோணம் ஆறாவத பெருமாளுக்கு உத்தான சாயி அப்படின்னு பேர் உத்தான சாயின்னா அவர் படுத்துருந்து மேலே எழுந்திரிச்சிருப்பார் அதாவது முதுகுக்கு மேலே படுக்கை விட்டு எழுந்திருக்கும் அதுக்கு பேர் தான் உத்தானை சாயினா படுக்கை நிர்த்தம் உத்தான சாயின்னா உடம்பு எழுந்திருத்த நிலையிலே படுத்திருக்கிற பெருமாள் பக்திசாரருக்கு திருமணசி ஆழ்வாருக்கு உத்தானசாயி பிரியாய நமக அப்படின்னு ஒரு நாம அப்படியே உண்டு அவருக்கு அர்ச்சனை பண்ணும்போது உத்தான சாயி பெருமாளுக்கு அன்பரே வணக்கம் அப்படின்னு சொல்லுவான் உத்தானனை மேல் தூக்கிய மேல் எழும்பிய நிமிர்ந்த அணுரு அணுருன தொடை இல்லாதவன் அதாவது அருணன் இந்த அருண் என்ன பண்றான் அந்த குதிரைகள் கீழே இருந்து அப்படி மேல் நோக்கி கால்களை தூக்கிடுச்சு இப்ப கிரவுண்ட் லெவல்ல இருந்தா அவன் தலைக்கும் குதிரை லெவலுக்கும் சரியா இருக்கும் இப்ப உதயகிரியிலே மேல் நோக்கி தேர் கிளம்புறதுக்காக குதிரை பின்னங்கால்களை ஊன்றி முன்னங்கால்களை தூக்கிடுச்சு முன்னங்கால்களை தூக்கிட்டா இவன் ஏற்கனவே ஆளு குள்ளும் அதாவது இடுப்பு கீழே உயரமில்லை நாற்காலியோ பத்தலை குதிரையை பார்க்கறதுக்கு நிமிந்து பாக்குறான் வானத்தை பாக்குற மாதிரி நிமிந்து பார்க்கிறான் அதான் உத்தான மேல் நிமிர்ந்த அப்படின்ன இவன் வந்து ஆளு சின்ன உருவமே தவிர பார்க்க அழகா இருப்பான் எப்பவுமே சின்ன உருவங்கள் தான் பார்க்க ரசிப்பதற்குரியதாக இருக்கும் இப்போ மனிதர்கள் ரொம்ப பெருசா ஆறு அடி ஏழடி இருந்தா கம்பீரமாக காட்சிக்கு தான் இருப்பாங்க ஆனால் ஒரு சிறு வடிவம் மனிதன் குழந்தையை போல் விரும்பப்படுகிறான் மனிதனே குழந்தைய பருவத்தில் தான் ரொம்ப விரும்பப்படுகிறான் பன்றியும் பருவத்தில் பத்து பணம் பெறும்னு சின்ன குழந்தையாக இருக்க கிருஷ்ணனை வளர்ந்து ஆளாகி பெரிய மனிதனாயி தேவகி பார்த்தாள் சிறையில் இருந்து தேவகியையும் வசுதேவனையும் விடுவித்தான் ஆனால் தேவகிக்கு என்ன குறைன்னா இந்த யசோதை பெற்ற பாக்கியம் நான் பெறலையே இந்த கிருஷ்ணன் தவிழ்ந்து ஓடிய விளையாட்டுகளை அவள் பார்த்தால் நான் பார்க்கலையே அவள் என்ன அழகா அதை ரசிச்சிருப்பா அவன் நின்றதும் நடந்ததும் இருந்ததும் தவிழ்ந்ததும் உருண்டதும் எவ்வளவு ஒரு ரம்யமான ஒரு காட்சியா இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்ததான் ஆனா கிருஷ்ணன் கிட்ட அத சொல்ல ஏன்னா எந்த தாயுமே பிள்ளை வந்து அட்வான்ஸா வளரது தான் விரும்புவாளே தவிர மறுபடி குள்ளமாகணன் விரும்புவாளா விரும்ப மாட்டா ஆனா அவளுடைய ஏக்கத்தை புரிந்து கொண்டான் ருக்மிணியும் தேவகியும் ஒரே சமயத்துல வீட்டுல இருந்தபோது தேவகி இந்த குடும்ப தொழிலுக்குண்ணனா கையில் மத்தோடு பக்கம் ஓடினான் தேவிகி பார்த்தா யார் இந்த குழந்தை இவ்வளவு தெய்வீகமா இருக்கேன்னு பின்பக்கமா திரும்பி முகத்தை காட்டினான் இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் ஒரு காலத்துல யாருடா பெத்த தாய்க்கு பிள்ளை தெரியாம போச்சு கலிகாலம் வந்துருச்சா அதுக்குள்ள அப்படின்ற கண்ணனா அப்படின்னு ஆமாமா உன் மனசுல இருக்கிற ஆசை எனக்கு தெரியும் நான் பாலகிருஷ்ணா இருந்தபோது எப்படி இருந்தேன் பார்க்க பிரியப்பட்ட உனக்காகவும் ருக்மிணிக்கு இதே மாதிரி நம்முட்டுத்தனமான ஆசை ஒன்று இருந்தது என் புருஷன் சின்ன பிள்ளையா இருந்தா எப்படி இருந்திருப்பான் அவனை தூக்கி மடியில் வச்சு கொஞ்சலாமேன்னு ரொம்ப நாள நினைச்சிக்கிட்டு இருக்கா உங்க ரெண்டு பேருடைய ஆசையை தீர்த்து வைக்கிறதுக்காகத்தான் டூ இன் ஒன் அந்த மாதிரி வந்திருக்கிறேன் ருக்மிணியும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டான் அப்போ தேவகி கேட்காத ஒரு கோரிக்கையை ருக்மிணி கேட்டாலாம் ஏன்னா கிருஷ்ணா தயவு செய்து நீ இதே உருவத்திலே இருந்துறேன்பா அப்படின்னு அதுல ரெண்டு நன்மை என்னன்னா ஒன்று இவ்வளவு மனித தூக்கி வச்சுக்கலாம் அடுத்தாப்புல இந்த காட்சி இருக்கிறே பார்க்க பார்க்க தவிட்டாத காட்சி அப்போ அவன் சொன்னா நான் இதே மாதிரி இருந்துட்டா நான் எத்தனை திட்டங்களோடு இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன் தெரியுமா மகாபாரத யுத்தம் எப்படி நடக்கிறது பஞ்சபாண்டவர்கள் எப்படி வந்து ஆட்சியை பிடிக்கிறது கௌரவர்கள் எப்படி அழ அழிகிறது வேலையும் போச்சேன் அதனால் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி விஸ்வகர்மாவை அழைத்தான் விஸ்வகர்மா வந்தான் இப்போ என்னை பார்த்துக்கப்பா சரியா இதே மாதிரி ஒரு சிற்பம் செஞ்சு கொடுத்துருவோம் ருக்மிணிக்கு எங்க அம்மா அந்த மாதிரி ஆசைப்படலை ருக்மிணிக்கு இதில் கொடுத்துடும் அப்படின்னா மாதிரி இல்லை உட்காந்து டொட்டர் டொட்டுன்னு தெரியிடு அப்படி பார்த்தா மானசிகமா அந்த உருவத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டான் ஒரு கிஷப்பொழுதுதான் யோகம் ஆகலை அதே மாதிரி உருவம் உண்டாக்கிட்டான் இது உயிரோட அசையுது அது உயிர் இல்லாமல் நிக்கிது அது ஒண்ணுதான் அவ்வளவு தத்ரூபமா அமைஞ்சுது திருப்தியாக கேட்டான் திருப்தின்னா உடனே அந்த உருவத்தை ருக்மணிக்கு கொடுத்துட்டான் கையில மத்தோடு பாலகிருஷ்ணன் நின்ற திருக்கோலமாய் அதை ருக்மணி மறுநாள் வச்சு பூஜை பண்ணி அந்த விக்கிரக துவாரகையில் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள் சின்ன உருவம் எப்பொழுதுமே பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் இந்த அருணன் வடிவிலே சின்னவன் அதுவே அவனுக்கு ஒரு அழகா இருக்கும் அவன் தலையை தூக்கினான்னா ஒரு சின்ன குழந்தை முகத்தை பாக்காட்டுற மாதிரி இருக்கும் இன்னசென்ட் ஃபேஸ் உத்தான அணூரு அணூறு என்றால் தொட இல்லாதன் ஊருனா தொடர் அருணன் அது வந்து அவனுக்கு ஒரு பெருமை தொடங்க பாதங்கள் இல்லாமலே எவ்வளவு சாதனைகள் படைக்கிறான் அப்படிங்கிற ஒரு தாற்பயத்தில சொல்றாங்க இவனுடைய கருடாழ்வார் அண்ணன் கருடாழ்வார் மகத்தான காரியங்கள் பறந்து பறந்து செய்யறான் இவன் இருந்து இருந்து செய்கிறான் அவன் வானத்தில் பறந்து சாதிக்கிற காரியங்களை இவன் தேரில் இருந்து செய்கிறான் இவன் செய்கிற சாதனைகள் சாதனைகள் தான் கருடாழ்வாருன்னு சொல்கிற போது உங்களுக்கு ஒரு ரெண்டு குறிப்பு செங்கல்பட்டுல இருந்து இருபத்தேழு கிலோமீட்டர் தூரத்தில் சதுரங்கப்பட்டினம்னு ஒரு ஊர் இருக்குது இதை சற்றாசன்னு சில பேர் கொச்சையா சொல்லுவாங்க இந்த சதுரங்கப்பட்டினத்தில் இருக்கிற ஒரு பெருமாள் கோவில் இங்கே மூலபெறுப்பு திருநாமம் வந்து மலைமண்டல பெருமாள் கொஞ்சம் உயரத்தில் சின்ன குன்று மாதிரி இருக்கிற அந்த கோவில் மலைமண்டல பெருமாள்னு பேர் இந்த கோவிலுக்கு என்ன விசேஷம்னா பூதத்தாழ்வார் அவர் வந்து மாமல்லபுரத்துக்கு பக்கத்தில் தானே அவதாரம் அது அங்கிருந்து கடலோரமாகவே நடந்து வந்து டெய்லி இந்த பெருமானை சேவைப்பாரம் அந்த காலத்தில் ஆனால் பாடல் அவர் சாதிக்கலை சேவிச்சதாக வரலாறு கூறுகிறது கல்வெட்டு இன்னொன்று சமீப காலத்துல ராகவேந்திர சுவாமிகள் அங்க ஒரு வாரம் உட்கார்ந்து தங்கி பெருமாளை சேவிச்சதாகவும் கோவில் வரலாறு குறிக்கிறது இங்கே அஷ்டநாக கருடன்னு ஒரு கருடாழ்வார் இருக்கார் அதாவது தலையில ஒரு நாகம் இடுப்புல ஒரு நாகம் ரெண்டு தோல்ல ரெண்டு ரெண்டு காதல் ரெண்டு அப்புறம் மார்பது ரெண்டுன்னு சொல்லி எட்டு நாகங்களை தன் திருமேனியில வைத்திருக்கிற ஒரு கருடாழ்வார் அங்க இருக்கிறாரா இவரை தரிசித்தால் சர்பதோஷம் நாகதோஷம் அனைத்தும் நிவர்த்தி அப்படின்னு சொல்றாங்க பலன் கண்டவர்கள் இது ரொம்ப வரப்பிரசாதியான கருடாழ்வார் என்றும் வரப்பிரசாதியான பெருமாள் என்றும் சொல்றாங்க பூதத்தாழ்வாரும் ராகவேந்திர சுவாமிகளும் சேவித்திருப்பதனாலே இது ஒரு வரப்பிரசாதியான கோவில் பல கோயிலுக்கு போறீங்களே இந்த கோயிலும் போய் சேவிச்சிட்டு இதே மாதிரி இன்னொரு கருடாழ்வார் யாருன்னா இந்த செங்கல்பட்டு மாவட்டம் பக்கத்துல அமிர்தபுரி வேடந்தாங்கல் போற வழி திருமலை நின்ற வையா பெருமாள் கோயில் இல்லையா அந்த கோவிலு தான் அமிர்தபுரின்வார சன்னதியா அங்க வந்து கருடனுக்கு பாலாபிஷேகம் பண்ணும்போது அவரது இடது கையிலே உள்ள வாசுகியின் மேல பால் பட்டு அது ப்ளூவா மாறுது நீல கலரா மாறுது அந்த கல்லுடைய ராசி அப்படி அமைச்சிருக்கிறார்கள் வாசுகியினுடைய வாயில விஷம் கக்கிச்சு இல்லையா பார்க்கடலை கிடைஞ்சபோது அதை குறிக்கிறதுக்காக வாசுகிடைய அந்த உருவத்தை செதுக்கினோது கல்லினுடைய அந்த பகுதி பால் பட்டா பால் உடனே விஷம் போல புலுவா மாறுது அப்படி அமைஞ்சிருக்கு அதிசயமா சொல்றாங்க தம்பி அருணன் மூர்தா அவனதி மூர்தான்னு உங்க கையில இருக்கிற புத்தகத்துல இருக்கு கோபிநாத சூரியனுடைய எடிஷன்ல இது மூர்த்னா அப்படின்னு இருக்கு மூர்த்னா தலையினாலே அவன தீ அவ வணங்குகிறான் வணக்கம் வணக்கத்தை வந்து அவன தீனு சொல்றது பழக்கம் சம்ஸ்கிருதத்துல அவன் வந்து தலையினாலே வணங்குகிற போது சிறிய உருவமா தெரியலான் தலையை பின்னோக்கி அப்படி வளைச்சுக்கிறப்போ அவனுடைய இருக்கிற கொஞ்ச உரமும் போயிடுது ஆனால் அவன் வணங்குகிறானே தவிர மூர்த்தி சிறிதையை தவிர கீர்த்தி பெரியது அவனை குறைவா எடப்படக்கூடாது அது எப்படி இருக்குதான் ஹட்டபவத் விப்ரதீப பிரணாமக ஹட்டபவத்னா கட்டாயமாக வயலண்டா பலாத்காரமாக விபர்தி பெண்ண பிரணாமக வணக்கம் விபரீதமான ஒரு வணக்கத்தை கட்டாயமா செய்யற மாதிரி இருக்கு அவன் வணங்குறதுக்காக அப்படி தலையை தூக்கல குதிரையை பார்க்கறதுக்காக அப்படி தலையை தூக்குறான் அவன் எவ்வளவு தூரம் தலையை தூக்குறான் அப்படின்னு சொன்னா பின்னால இருந்து பார்த்தா சூரியன் இவனை நம்மளை பின்னோக்கி வணங்குகிறானோ அப்படின்னு மாதிரி பாவனை தோணுதான் அது வந்து இவர் கவிஞனுடைய ஒரு கற்பனை அவன் சின்ன உருவமா இருந்தாலும் அவ்வளவு பெரிய தேரை சமாளிக்கிறான் ஏழு குதிரைகளையும் சமாளிக்கிறான் இடுப்பு கைகளை உறுப்பில்லாதவன் ஏழு குதிரைகளை சமாளித்து அந்த ரதத்தை ஓட்டுகிறான் பாருங்கள் உருவத்தினுடைய சிறுமையை வைத்து எடப்படாதீர்கள் சொல்றாங்க இப்போ பூவில பெரிய பெரிய பூவெல்லாம் இருக்கு தாமிரப்பூவுக்கு தாமிரப்பூ பெரிய உள பெரிய பூவெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் ஆனா ரொம்ப சின்ன பூ எதிரான குங்கும பூ ஆனா உலகத்திலேயே விலை உயர்ந்த பூ அதுதான் குங்கும பூவெல்லாம் அவன் பிசினஸ் பண்ணீங்கன்னா லட்சக்கணக்கில் தான் பணம் விலை உயர்ந்தது சைஸுல சிரிசு அதே மாதிரி கரப்பம்பூச்சி இந்த இவ்வளவு நிலம்தான் இருக்கு ஜப்பானில் அணுகுண்டு வெடித்த போது சாகாமல் இருந்த ஒரே ஜந்து கரப்பான் பூச்சி இந்த கரப்பான் பூச்சியை அணுகுண்டு கூட கொள்ள முடியலை இதை பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு சில கரப்பான் பூச்சிகளை பிடிச்சிட்டு போய் அணுகுண்டு வெடிச்சு பார்த்தா எத்தனை குண்டு வெடித்தாலும் கரப்பான் பூச்சி சாக மாட்டேங்க இது என்ன ஆச்சரியமாக இருக்கு ஆண்டவனுடைய படைப்பில் இப்படியெல்லாம் இருக்குது அப்போது ஹைட்ரஜன் பாம்பு அடித்தாலும் சரி ஆட்டம் பாம்பாலும் சரி என்ன விஷவாயு பாய்ச்சினாலும் சரி கரப்பான் பூச்சி ஒன்றும் ஆகாம மீசி ஆட்டிகிட்டே இருக்குது இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அதனால பகவானுடைய படைப்புல எங்க என்ன மகிமை இருக்கும் என்று சொல்ல முடியாது இங்கே அனுரு என்ற இந்த அருணன் சின்ன உருவத்தினன் ஆனாலும் கூட அவன் அவ்வளவு பெரிய தேரையும் அந்த ஏழு குதிரைகளையும் சமாளிக்கிறாங்க அவனு தீ வணக்கம் ஹட்டபவத்து அப்படின்னா ஹட்டம் என்றால் வயலன் என்றான் யோகத்துல ஹட்டயோகம்னு ஒரு யோகம் இருக்கு அந்த ஹட்டயோகம்ங்கிறது ரொம்ப உடம்பு கஷ்டப்படுத்தக்கூடிய யோகம் இந்த ஹட்டயோகிகள் நைட்ரிக் ஆசிட் குடிப்பாங்க அட்டையோகிகள் வந்து பல்பு கண்ணாடி எல்லாம் சாப்பிட்டு காட்டுவாங்க ஆகாயத்தில் நடந்து காட்டுவாங்க தண்ணியில் நடந்து காட்டுவாங்க தண்ணிக்குள்ளே இருந்து காட்டுவாங்க ஹட்டையோகி மாதிரி மற்ற யோகிகளால் சாதனை செய்ய முடியாது அட்டம் என்றால் பலாத்காரம்னு அர்த்தம் இந்த உடம்பை அதிகபட்ச துன்பத்துக்கு உட்படுத்தி பெரிய பெரிய சாதனைகள் செய்கிறவங்க இந்த ஹட்டையோகி என்ன பண்ணுவாங்க நௌலி காட்டுவாங்க நவுலி காட்டுறதுன்னா என்ன அப்படின்னா வயிற்றுக்குள்ள அவ்வளோ குடலையும் வெளியேடுத்துருவாங்க வாய் வழியாக எடுத்து கிளீராக ப்ரஷ் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி முறையில உள்ளே போட்டுருவாங்க இதுக்கு பேர் நவுலி காட்டுறதுன்னு சொல்றோம் இப்போ பல் செட்டு வச்சிருக்கிறவங்க எப்படி கல்லட்டி சுத்தம் பண்ணுறாங்க அது மாதிரி குடலை அப்பப்போ எடுத்து கிளீன் பண்ணி உள்ள போட்டுருவாங்க இப்போ உங்களுக்கு வயிறு வலிக்குதுன்னா நீங்க வந்து டாக்டர்கிட்ட போகணும் டாக்டர் வயிறு வலிக்குது என்ன தெரியல எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா உள்ளே என்னமோ வளைஞ்சு தெரியுது அது என்ன பின்னா ஹேர் பின்னா ஊசியா குண்டூசியா தெரியல உங்களுக்கு ஊசி சாப்பிட பழக்கம் உண்டோ அப்படின்னு கேட்பாரு என்ன டாக்டர் இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்க வழி தாங்க முடியலை அப்படின்னு ஆனால் இவர்கள் நவுளி காட்டுகிறவர்கள் வயிற்றுல ஏதாவது சிரமமான டக்குன்னு குடலை வெளியேற்றுவாங்க எடுத்து கிளீன் பண்ணி ஒன்றும் இல்லையே எப்படி சால்ரைட் அப்படின்னு உள்ள போடுவாங்க இந்த மாதிரி நவுலி காட்டுறதுங்கிறது ஒரு யோக சாதனை ஹட்டயோக சாதனை எல்லாராலையும் முடியாது நீங்க ட்ரை பண்ண சீர்டி சாய்பாபா எல்லா யோகிகளுக்கும் முடியும் யோகத்தில் ஒரு அளவுக்கு மேலே போகணும் எல்லாராலையும் முடியாது அது ஹட்டயோகம்னு சொல்றது அதுதான் இங்கே ஹட்டம் அப்படிங்கிற வாரம் இங்கே அடுத்தாப்புல இந்த ஹட்டம்ங்கிற வார்த்தை தமிழில் அடம் சொல்லுவாங்க ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க பலாத்காரமாக பிரதீப அப்படின்னு சொன்ன விபரீதமான அர்த்தம் அதாவது விபரீதம் விட ரிவர்ஸ் தலைகீழாக செய்யக்கூடிய ஒரு செயலை தலைகளாக செய்தால் அதுக்கு விப்பிரதீப்பன்னு சொல்றது அதை இப்படி கும்பிடுறத அப்படி திருப்பிட்டு பின்பக்கமாக கும்பிடுறது அந்த மாதிரி பண்ணினா தலைகளாக சேரும் இப்ப காரைக்கால் அம்மையார் தலையால நடந்தாங்க காலால் நடக்கல அது விப்ரதீபம் டூயிங் இட் ரிவர்ஸ்லி தலைகளாக செய்யறது இப்ப சமீபத்தில் ஒரு விபரதீப காரியம் என்ன அப்படின்னா இந்த பாலம் என்று ஒரு சமூக சேவை அமைப்பு இருக்கு அதை கல்யாண சுந்தரத்து நடத்துறாரு பதினாலு வயசுல இருந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் சமூக சேவை செஞ்சு உலக புகழ் பெற்றவர் அவரு எவ்வளவு உலக புகழ் பெற்ற சமூக சேவகர்னா அவருக்கு சமீபத்தில் உடம்புக்கு முடியாம போனபோது பல இடங்கள்ல இருந்து மணியாண்டு ஆரம்பிச்சுது இந்த பணத்தை வச்சுக்கோங்க அவங்க ஆரோக்கியத்துக்குன்னு அவர் சொன்ன உங்க பணம்லாம் எனக்கு வேண்டாம் உங்களுக்கு பணம் அனுப்பணும் போல இருந்தால் ஆளுக்கு ஒரு ரூபாய் அனுப்புங்க போகும் அப்படின்னு எல்லாரும் ஒவ்வொரு ரூபாய் ஒவ்வொரு ரூபாய் அனுப்பி அப்படி வந்த பணமே ரெண்டு மூணு கோடி வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா அவர் மேல இந்திய மக்கள் எவ்வளவு அனுபவ வைத்திருக்கிறார்கள் பாருங்க இந்த பாலம் கல்யாண சுந்தரம் சமீபத்திலே அமெரிக்க நாட்டு பயோகிராபிக்கல் காரங்க உங்களுடைய சமூக சேவைகளை ரொம்ப கேள்விப்பட்டு நாங்கள் சந்தோஷப்படுறோம் அதனால எங்க நன்கொடையா இந்த அமௌண்டை வச்சுக்கோங்கன்னு சொல்லி 6.5 6.5 அஞ்சு மில்லியன் டாலர் இவருக்கு நன்கொடையாக கொடுத்தது அதை இந்தியா கணக்கு நீங்க மாத்தி பார்த்தீங்கன்னா முப்பது கோடி ரூபாய் அவருக்கு இந்த பணத்தை அவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னு திருப்பி அந்த அமௌண்ட் அப்படி கொடுத்துட்டாரு முதல் முறையா அமெரிக்காவுக்கு இந்தியா பண உதவி செய்திருக்கு இதுதான் விப்பிரத்தி வணக்கம் ரிவர்ஸ் வழக்கமா அமெரிக்கா கிட்ட இந்தியா கையேந்தி கையேந்தி தான் பழக்கம் கோதுமையா மாவா ஜீனியா கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு வாங்கி போடணும் இப்ப முதல் முறையா பாலம் கல்யாண சுந்தரம் அதை பணத்தை திருப்பி அப்படியே கொடுத்துட்டார் ஒரு பைசா கூட தொடல பில் கிளின்டன் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு எனக்கு இந்தியாவில் ரெண்டே ரெண்டு பேர் தான் தெரியும் ஒன்னு ஜனாதிபதி அப்துல் கலாம் இன்னொன்னு பாலம் கல்யாண சுந்தரம் இந்த ரெண்டு பேர் தான் தெரியும் மற்ற யாருமே எனக்கு தெரியாது அவ்வளவு தூரம் தன் சமூக சேவையின் அழைப்புகழ்பெற்ற தமிழர் நல்லவர் கல்யாணம் கூட பண்ணிக்கல பேருதான் கல்யாண சுந்தரமே தவிர கல்யாணமே பண்ணிக்கல இப்போ விப்ரதீப்ப ரிவர்ஸ் ஆக செய்யறது தலைகளாக செய்யறது விப்ரதீப்ப பிரணாமம் பிரணாமக அப்படின்னா வணக்கம் இந்தியில பிரணாம் அப்படின்னு வரும் இப்ப எல்லாம் போனீங்கன்னா பிரணாம் கரோ அப்படிமா உடனே மார்பு கிணறு கையை வச்சு வணங்கணும் பிரணாம் அப்படின்னா அவங்களுடைய வணங்குமுறை எந்த வணக்கத்துக்கும் பிரணாம் என்று சொல்லலாம் ஜப்பானியர்கள் இப்படி வணங்குவார்கள் சில பேர் குனிஞ்சு வணங்குவார்கள் ஒவ்வொரு நாட்டில ஒவ்வொரு விதமா வணங்குகிறார்கள் வணக்கத்துக்கு பிரணாம்ன்னு சொல்றது இந்த அருணன் சூரிய பகவானுக்கு தலையை பின்னோக்கி வளைத்து தலைகீழாக வணக்கம் தெரிவிப்பது போல இருக்கிறது அணூரு மூத்னா ஹட்ட பிப்ரதீப பிரணாமக அதுக்கப்புறம் அடுத்த வரை பாருங்க பிராக்னே ஸ்ரேயோ விதத்தாம் சவித்துர் அவதரன்ன வியோம வீத்தியம் ரதோபகா பிராக்னே அப்படின்னு சொன்ன காலையில் நடத்தும் மார்னிங் ஃபோர் நூன் செஷனுக்கு பிராக்னேங்கிறது இந்த காலையில் தான் இவ்வளவு நடக்குது குதிரையானது உற்சாகமா புறப்படுது அந்த காலை பொழுதுலே அருணனுடைய தேர் சூரியனுடைய தேர் புறப்படுகிறது அந்த தேர் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறதுனா கீழிருந்து மேல் நோக்கி கூடிய தோரணையில் இருக்குது அதுபோல உங்கள் வாழ்க்கையும் உங்கள் அதிர்ஷ்டமும் கீழிருந்து மேல் நோக்கி எழும்புவதாக வளர்ச்சி அடைவதாக இருக்கட்டும் கீழ் நோக்கி ஒரு அம்பு போல இருக்க உங்கள் வாழ்வும் எழுச்சி உள்ளதாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னே ஸ்ரேயோ விதத்தாம் விதத்தாம்னா கொடுக்கட்டும் வழங்கட்டும் செய்யட்டும் என்ன செய்யட்டும்னு ஸ்ரேயா ஸ்ரேயா அப்படின்னு சொன்ன மேன்மைகள் அதாவது வாழ்விலே உயர்வுகள் உயர்வுனா சும்மா ஒரு அன்டிசர்விங் ஃபெலோவுக்கு திடீர்னு புதையில் வர்றதில்லை ஒருவனுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறத விட அந்த அதிர்ஷ்டத்தை வச்சு காப்பாத்துற அறிவை கொடுக்கறது மேல் அதனால தகுதி இல்லாதவனுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்தா அப்ப நகிஷனை கொண்டு போய் இந்திர பதவியில உட்கார வச்சாங்க இந்த கதை உங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ஒன்னு ரெண்டு பேருக்கு தெரியாம இருக்கலாம் தெரியாம இருக்கிறவங்களுக்கு சொல்லி வைக்கிறேன் ஒரு காலத்துல இந்திர பதவி காலியா இருந்ததான் இந்திரன் ஓடி ஒழிஞ்சுக்கிட்டான் சில காரணங்களாலே அப்ப ஒருத்தனை இந்திரனா உட்கார வைக்கிறனு சொல்லி பார்த்தா வேற தேவர்கள் யாருமே அந்த நாற்காலிக்கு தகுதி இல்லை பூமியில நகுஷன்னு ஒரு ராஜாவுக்கு அந்த தகுதி இருந்தது அவன் ஏறக்குறைய தொண்ணூத்தி ஒன்பது அசமேதையாக பண்ணியிருந்தான் நல்லவன் வல்லவன் அவனை கொண்டு போய் இந்திர பதவியில் உட்கார வச்சா அவனுக்கு கண்டிஷன் போட்டான் இந்திரனுடைய மனைவி எனக்கு மனைவியாக வந்தாதான் அந்த டெம்பரரி பீரியட் நான் ஒத்துக்குவேன் அப்படின்ட்டான் இது என்னோட பெரிய பம்பா போச்சு அப்படின்னு எல்லாரும் தயங்கினார்கள் அப்போ சொன்ன நீங்க இந்திரனுக்கு வேற ஆள் பார்த்துக்கோங்க அப்படின்னு இப்போ இந்திர பதவி காலியாக இருந்தால் அசுரர்கள் எந்த நேரமும் வந்து இவன் இருந்தான்னா அசுரத்தோடு போரிடக்கூடிய அசுரங்கள் இவங்ககிட்ட இருக்கு அதனால என்ன பண்ணாங்க ஒரு தந்திரம் பண்ணாங்க இந்திராணி கிட்ட சொல்லி அம்மா ஒரு இந்திரன் பதவி ஏற்க வேணுமானால் சப்த ரிஷிகள் சுமக்கக்கூடிய பல்லக்கின் மேலே ஏறி வரணும் அதன்படி இவனை சப்த ரிஷிகள் தாங்கும் பல்லக்கில வர சொல்லு அதுக்கப்புறம் இந்திராணி உனக்கு தான் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிடுறோம்னு சொல்ல அதே மாதிரி சப்த ரிஷிகள் சுமக்கும் பல்லக்கிலே நகுஷன் வரும்போது இங்கேதான் அவன் என்ன மனுஷன் தாங்குற புத்தியை காமிச்சிட்டான் என்னன்னா இந்தரானிய பார்த்ததுலேருந்து அவளை விரைவில் அடைய வேண்டும் என்ற ஆசையினாலே இந்த பல்லுக்கு போய்கிட்டு இருக்கிற போது அவளுக்கு இந்த பல்லுக்கு ரொம்ப மெல்ல போகிற மாதிரி ஒரு உணர்வு இப்போ நம்ம வீட்டுக்கு திரும்புகிறோம் கல்யாணமான புதுசு மனைவியை பார்க்கணும் அந்த நேரத்தில் எக்ஸ்பிரஸ் பஸ் கூட மெல்ல போகிற மாதிரி இருக்கும் ரயில் வண்டி கூட அனாவசியமாக நிற்கிற மாதிரி இருக்கும் என்ன விழவு மெல்ல போகிறானுங்க அப்படின்னு தோணும் ஆசையின் துடிப்பு அதனால் வேண்டாம் நான் சீக்கிரம் போங்கப்பா சீக்கிரம் போங்கப்பான்னு முனிவர்களை பார்த்து உத்தரவு போட்டான் இந்த சப்தரிஷிகள் பதவியின் காரணத்தினாலே இந்திரனை சுமக்க கடமைப்பட்டவர்களே தவிர ஏன்னா இந்திரன் வந்து திருலோகாதிபதி தவத்திலும் ஞானத்திலும் இவர்கள் தான் பெரியவர்கள் அதனால நம்மளோட வேலைக்கார மாதிரி நினைச்சிட்டா இவன் சொல்லி கோபம் வந்துடுச்சு பல்ல கடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க குனிஞ்சு பார்த்தா ஏன் நகரமாட்டேங்கிறான்னு பார்த்தா சப்தரிஷிகள் அகத்தியர்னு ஒருத்தர் அவர் சும்மா ரெண்டு அடி மூணு மாட்டார் போல் இருக்கு அவருக்கு தோல்பட்டு எட்ட மாட்டேங்க இது பல்லுக்கு அதனால் அவர் சும்மா கையால் பிடிச்சிக்கிட்டு போகிறார் அவருக்கு காலம் குட்டை காலு குட்டை காலு குட்ட கையின்னு அவர் ஸ்டெப் பிடிப்பி போறாரு இவ்வளவுக்கும் அவர் தான் முதல்ல போறாரு அவர் வேகமா போனா தான் மற்றவங்க வேகமா போக முடியும் உடனே என்ன பண்ணிட்டான் அவ்வளவு பல்லக்கில் இருந்துகிட்ட இடதுகாலை நீட்டி இந்த அகத்தியருடைய கை பிடிச்சிருக்கல அது ஓங்கி ஒரு உதவிட்டான் ஏ குட்ட சினிக்கிறம் போய்யா அப்படின்ட்டான் இவர் நிமிந்து பார்த்தாரு கோபம் தாங்க முடியல உணவின்னும் குன்றையே நின்றார் வெகுழி கனமேயும் காத்தல் அறியுதுன்னு சொல்லுவாங்க அதனால சீக்கிரம் போ அப்படிங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை உண்டு சர்ப சர்ப்பனா விரைவில் செல் பாம்புக்கு ஏன் சர்ப்பன்னு பேர் வந்ததுன்னா அது ஒரு நொடி பொழுது இப்படி போயிடும் நம்ம நடந்து போற வேகத்தை விட பாம்பு வேகமாக ஓடும் ஒரு பாம்பு ஒரு மனுஷனை விரட்ட ஆரம்பிச்சா அதுல இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் நீ விளையாட நினைக்காதீங்க மனுஷனோட வேகமாக ஓடக்கூடியது அதனால அதுக்கு சர்ப்பன்னு பேர் வைச்சான் இவன் வந்து என்ன சொல்லிட்டான் ரகிஷன் அகத்தியை பார்த்து சர்ப அப்படின்ட்டான் இவர் திரும்பி பார்த்தா நீ சர்ப்ப மாவாய் உடனே அவ்வளவுதான் என்ன பார்த்தா சர்பன்றே அப்படின்னு உடனே அவன் பாம்பாயிட்டான் பாம்பாய் கீழே பொத்துன்னு விழுதுட்டான் அதான் தகுதி இல்லாதவனுக்கு கொண்ட பெரிய பதவி கொடுத்தா அப்படிதான் ஆகும் மனசை அடக்க முடியல இந்திராணியை பார்த்தா மனசு சபலப்படுது அது இன்னொருத்தனுடைய மனைவி ஆச்சு ஏதோ போனா போகுதுன்னு ஒரு பதவி கொடுக்குறாங்க டெம்பரரி பீருக்கு இருந்துட்டு வருவோம் அங்க வருவா அப்படின்னு அவன் மனைவி என் மனைவி அவன் கூடு என் கூடு அவன் அவன் ஜெட்டை என் இதெல்லாம் என்ன பேசுறேனி அப்படின்னு சொல்லி அவனை கீழே தள்ளிவிட்டார் ரொம்ப காலம் அவதிப்பட்டான்னு சொல்லியிருக்கிறேன் அதனால தகுதி இல்லாதவனுக்கு மேன்மைகள் கொடுத்தால் அவன் நிலைக்க மாட்டான் சேயாங்கிறேன் நலம் பல நன்னி என்றால் ஒரு ஒரு லட்ச ரூபாய் பணம் உங்களுக்கு வருதுன்னா அது நலம் அதே சமயத்தில் அந்த ஒரு லட்ச ரூபாய் பணத்தை எப்படி பத்து லட்சமா ஆக்குறதுங்கிற பக்குவமான அறிவோடு சிக்கனமும் சேமிப்பும் ஊதாரித்தனம் இல்லாமல் பத்திரமா வச்சு காப்பாற்றக்கூடிய பக்குமுலம் மனசும் வந்ததுன்னா அது நன்னர் நிலம் அப்படி இல்லாம ஒரு லட்சத்தை பார்த்த உடனே இன்னொரு விஷயம் நம்ம என்னைக்கடா ஒரு லட்சத்தை பார்க்க போறோம் இப்பவே ஆண்டு அனுபவிப்போம்டா அப்படின்னு போய் ஒரு சினிமா தேட்டருக்கு போய் மேனேஜரை பார்த்து யோ இந்த ஷோவுக்கு ஒருத்தனும் வரக்கூடாது எல்லா டிக்கெட் நான் ஒருத்தனே வாங்குவேன் சரி இதான் நான் ஒருத்தன்தான் பாப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த தேட்டர்ல கொஞ்ச நேரம் பால்கனியில உட்காந்து கொஞ்ச நேரம் தர டிக்கெட்ல உட்காந்து கொஞ்ச நேரம் கடைசியில உட்காந்து கொஞ்சம் நடுவுல உட்காந்து ஒரு தியேட்டர் டிக்கெட்டு பூரா வாங்கி அனுபவிச்சா மூணு ஷோவில் ஒரு லட்சம் அவுட்டு இப்படி ஒருத்தன் பரங்கி பேட்டை கோடிஸ்வரன் ஆகி ஆறே மறுபடியும் டிக்கெட்டி குந்துட்டான் இதே மாதிரி ஒரு தியேட்டருக்கு போக வேண்டியது புக் பண்ண வேண்டியது அவ்வளோ குணம் அப்படியே போச்சு அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்தராத்திரியில் கொடைப்பிடிப்பான்னு சொல்லுவான் அந்த மாதிரி அதனால உங்களுக்கு மன அடக்கத்தோடு ஒரு அதிர்ஷ்டம் வருமானா அதுக்கு ஸ்ரேயஸ்னு பேர் நன்னர் நலம்னு தமிழ சொல்லுவான் மன அடக்கம் இல்லாமல் வெறுமனே வந்தா அது நலம் மாத்திரமே அந்த நலம் இருப்பது போல தோன்றி நீர்க்கும் முடி போல் மறைந்துவிடும் நெப்போலியன் அவ்வளோ பெரிய ஆளாக ஏவன் தான் அவன் ஒரு நாளைக்கு ஒருவேளைக்கு மேலே சாப்பிட்டதில்லை நெப்போலியன் சொல்கிறான் ஒரு நாளைக்கு ஒரே ஒருவேளை தானே சாப்பிட்ருக்கேன் அந்த மத்தியானம் மூணு மணிக்கு அவன் பெரிய அதிபதிங்கிறதுக்காக வச்சு மொசுக்கலை அதே மாதிரி ஹிட்லர் பெரிய கொடியவன் ராட்சசன்னு சொல்கிறான் அவனுக்கு புகைப்பழக்கம் கிடையாது மது பழக்கம் கிடையாது மாம்சம் ஒண்ணும் பழக்கம் கிடையாது மூணு பழக்கமும் அவனுக்கு கிடையாது இது மூணுமே அந்த மேல்நாட்டில் எல்லாருக்கும் உண்டு அவனுக்கு இந்த மூணு பழக்கமும் கிடையாது அந்த மன நடந்தா கண்டாலே உலகம் நடுங்கிச்சு அடங்கின மனதுக்கு அதிர்ஷ்டம் வரும் அதிர்ஷ்டத்தை குதிக்கப்படாது அடக்கமா இருக்கணும் அடக்கம் அமர வைக்கும் ஸ்ரேயா விதத்தம் தரட்டும் சவித்துகு அவதரன் சவித்துனா இது சூரியனுடைய தேர் அல்லவா அப்படிங்கிறதுக்கு இங்கே சூரியனுடைய என்று பொருளாகிறது இந்த உண்மை தொண்டன் திரு டி கே பாலசுமணியன் அவர்கள் ஒரு பேப்பர் கட்டிங் கொடுத்தார் நேற்று அதில் என்ன செய்தின்னா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த செய்தி வந்திருக்கு புதுவை கடற்கரையில் காந்தி சிலை அருகே பனிரெண்டு அடி உயரத்தில் ஒரு பரன் அமைச்சு கடலூர் ஜெயக்குமார் அப்படின்னு ஒருத்தர் ஜெயராமன் கடலூர் ஜெயராம்கிற ஒருத்தர் எண்பத்தோரு நாட்கள் காலையில் சூரியோதயம் தொடங்கி மாலையில சூரிய அஸ்தமனம் வரைக்கும் சூரிய வழிபாடு பண்ணினார் அவர் நோக்கம் என்னென்னா இந்த சுனாமி மறுபடி வரக்கூடாது நாடு சுபிக்ஷமாக இருக்கணும் சூறாவளி புயல் பூகம்பம் முதலிய கஷ்டங்கள் எங்களுக்கு வரக்கூடாது உலகம் நல்லா இருக்கணும் என்று லோக சேமத்துக்காக எண்பத்தோரு நாள் சூரிய வழிபாடு பண்ணியிருக்காரு இப்போ சூரிய சுதகம் படிக்கிறோம் சூரிய சகசனாமம் படிக்கிறோம் நம்மள யாருக்குமே அந்த தைரியம் வராது இந்த மாதிரி ஒருத்தர் செஞ்சு காமிச்சிட்டாருன்னு சொன்னால் கூட நாம் செய்ய மாட்டோம் ஆனால் அவர் வந்து தன் சுயநலத்துக்காக செய்யாமல் இந்த உலக சேமத்துக்காக செஞ்சிருக்க புகைப்படத்தோடு இந்த பத்திரிக்கையில் வந்திருக்காரு இது மாதிரி நாமும் சூரிய வழிபாடு லோகச் சேமத்துக்காகவும் செய்வோம் நமக்காகவும் செய்வோம் அந்த மனப்பான்மை வளர வேண்டும் சவிதுகு காயத்ரியில வரக்கூடிய ஒரு பெயரு சவித்துரு வரை அப்படின்ற சொற்றொடர் வரும் அவதரன்னு சூரியனுடைய ரதகா கடைசியில வருது ரதகா தேரானது அவதரனு அந்த ஆகாச வீதியிலே நுழைகிறது வியோம வீதியும் வியோமன ஆகாசம் வீதியம் அப்படின்னா சாலை ஆகா ஆகாய வீதி நாம நினைச்சுட்டு இருக்கிறோம் ஆகாயத்துல ஏது சிக்னல் ஏது கான்ஸ்டபிள் ஏதுன்னு ஒரு பாதை இருக்கிறது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பாதை அந்த பாதையை விட்டு அந்த கிரகம் தடம்புரள்வதில்லை நட்சத்திரங்களுக்கு ஒரு பாதை மில்கி வே பூமி அந்த பாதையை விட்டு கொஞ்சம் கூட பேசகாம லட்சக்கணக்கான ஆண்டுகளாக போய்கொண்டிருக்கிறது சந்திரன் அப்படி நெப்டியூன் அப்படி வியாழன் அப்படி அதனாலதான் ஒரு விண்வெளி விபத்து கூட நடக்கிறது இல்லை நீங்க இவ்வளவு சிக்னல் இருக்கு இவ்வளவு ரோட்ஸ் சொல்லி தர்றாங்க இவ்வளவு அறிவிப்புகள் எச்சரிக்கைகள் இருக்கு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் டெய்லி பத்து ஆக்சிடென்ட் எங்கேயாவது நடந்தது டிராபிக் போலீஸ்காரங்களுக்கு ரிப்போர்ட் கிடைச்சுக்கிட்டே இருக்கு ஆனா வானத்துல இத்தனை கிரகங்கள் அது வாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருக்கு ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோட மோதிச்சுங்கிற பேச்சு எல்லாம் கணக்காக டிகிரி போட்ட மாதிரி கணக்காக ஒரு கான்ஸ்டபிள் கூட அங்கே ரெகுலேட் பண்ணுறது இல்லை அது மட்டும் இல்லை இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த கிரகம் இங்கே இருக்குதுன்னா அந்த கிரகம் அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி எங்கே இருக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக கணக்கு போட்டு சொல்லக்கூடிய அளவு அதுங்கெல்லாம் வந்து ஒரு ஒழுங்கு நெறியை கடைபிடிக்கின்றன அது எப்படி நடக்குது அது எப்படி போகுது இந்த கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்களே அவங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் இந்த ஆஸ்டிராய்டுன்னு சொல்லுவாங்க ஆஸ்டிராய்டுன்னு சொன்னால் சில கிரகங்களுடைய மிதமெஞ்சின் ஆக்கர்ஷண சக்தினாலே வேற்று கிரகங்களுடைய சில நிலப்பரப்புகள் மலைத் துகள்கள் திருச்சி வழியே வந்து விண்வெளியில் வரும் பெரிய பெரிய பாறைகள் அதுக்கு ஆஸ்டிராய்டுன்னு பேர் ஒரு பாறைங்கிறது நம்ம செட்டி கோயிலு இருக்கும் அந்த மாதிரி பாறைகள் நிறைய விண்வெளியில் மிதந்துகிட்டு இருக்கு ஆஸ்டிராய்ட்ஸ் இந்த ஆஸ்டிராய்டில் ஒன்றே ஒன்று நம்ம ஊர் மேலே விழுந்தாலும் ஆயிரம் பேரை ஆனால் இதுவரைக்கும் ஒரு ஆஸ்டிராய்டும் விழுந்து மனிதர்களை சேதப்படுத்தியதாக இல்லை ஆஸ்டிராய்டு விழுந்திருக்குது அமெரிக்கன் செய்யல விழுந்திருக்கு இந்து மா சமுதிரத்தில் விழுந்திருக்கு மனிதர்களுக்கு நஷ்டம் ஏற்படாதபடி பகவான் காப்பாத்திருக்கிறார் அந்த மாதிரி இந்த டிராபிகை கொண்டு போறான் பாருங்க இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அதனாலதான் அழகாக போட்டார் வியோம வீதி ஆகாய வீதி அதாவது ஸ்கை ரோடு அந்த ஆகாய வீதியிலே சூரியனுடைய ரதம் புறப்படுகிறது ரதஹா என்றால் தேர் அது உங்களை காக்கட்டும் உங்களுக்கு சகல நன்மைகளும் ஸ்ரேயோ விதத்தும் இந்த சூரியனுடைய ரதம் உங்களுக்கு அருள் செய்யட்டும் சொல்றேன் நாளையிலிருந்து நீங்க சூரிய வழிபாடு பண்ற இந்த சூரியனுடைய ரதத்தையும் மறக்க கூடாதுங்கிறதுக்கு தான் இன்னைக்கு இந்த ஸ்லோகம் இன்னொரு முறை இந்த ஸ்லோகத்தை படிக்கிறேன் பீனோரஹ்ரித்தா பிரேஸ்ரங்கி ஹரிபிர் அபகதா அபகதா சங்கனிகி இன்றைய உபயதாரர்களான வைஷால் வீதி திருமதி கே லட்சுமிபாய் அம்மையர் அவர்களுக்கும் திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி குறிவிடப்பெறுகிறேன் நாளைக்கு சுதர்சன செய்திப்போம் வெள்ளிக்கிழமை இங்கே ராமாயணம் தனிசலகம் உண்டு சனிக்கிழமை லக்ஷ்மி சகசனம் ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் செவ்வாய் கிழமை சூரிய சகசனமும் மீண்டும் அடுத்த புதன்கிழமை சூரிய சதவத்துக்காக இங்கே சந்திப்போம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்